உன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னில்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏக நாயக்கன் பதங்கள் போற்றி கைவல்லிய தத்துவ விளக்கப்படலம் ஐம்பத்தி ஒன்பதாவது தனந்தேதமே அஞான பரநிலை காணோமென்று பரநிலை காணோமென்று பகர்தல் ஆவரணம் ஊடல் ஆவரணம் ஊடல் நரணொரு கருத்தால் ஜீவன் கருத்தால் ஜீவன் நானன முளைத்தல் தோற்றம் தோற்றம் குரவன் வாக்கியத்தால் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொழல் பரோட்ச ஞானம் என்னை குறிக்கொளல் பரோட்ச ஞானம் ஆசிரியர் மாயில தான் தீமையும் இருக்கிறது நன்மையும் என்ற ஒரு விஷயத்தை விளக்குகிறார் விக்ஷேபசக்தி நமக்கு மோக்ஷத்துக்கு அனுகூலமானது என்று ஒரு கருத்து சொல்லப்பட்டது ஆவரண சக்தி தான் பந்தத்துக்கு காரணமாக இருக்கிறது விக்ஷேப சக்தியும் பந்தத்து காரணமாக இருந்தாலும் மோட்சத்துக்கு அது உபாயமாக இருக்கிறது பிரம்மத்தை உணர்த்திய பிறகு அந்த மாயை விக்ஷேபசக்தி நீங்கிவிடுகிறது விக்ஷேபசக்திக்கு சத்தியத்துவம் ஆவரணசக்தினால்தான் ஆவரணசக்தி இருக்கிறதுனாலதான் விக்ஷேபசக்திக்கு சத்தியத்துவம் இருக்கு அதனால் விக்ஷேபசக்தியில் இருக்கிற சத்தியத்துவம் தான் நமக்கு பிரச்சனை விக்ஷேபசக்தி மிச்சியான்னு புரிஞ்சதுக்கு பிறகு விக்ஷேபசக்தி நம்மளை ஒன்றும் பண்ணாது விக்ஷேபசக்தி நம்மளை எதுவும் செய்ய முடியாது அதில் விக்ஷேப சக்தி நமக்கு பிரதிகூலமாக இருப்பது போல இருந்தாலும் அதில் அனுகூலமும் இருக்குது ஆவரணசக்தியில் அனுகூலமே கிடையாது பிரதிகூலம்தான் இருக்கு ஆகையினால விக்ஷேப சக்தியை பற்றி கொஞ்சம் விக்ஷேபசக்தி அனுகூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டார் அதனால தான் அந்த இந்த வார்த்தை சொல்லப்பட்டது கொழுத்த விக்ஷே முழுத்த விக்ஷேபம் எல்லாம் முக்தியில் கூட்டு நிற்க கூட்டுகிற்கும் கொழுத்த ஆவரண முக்தி கூடாமற் கெடுத்த கேடே அப்படிலாம் சொன்னதுனால ஐம்பத்தி அஞ்சாவது பாடலில் சரி சற்று நன்றாக விளக்குவோம் என்று கருதி இந்த பாடல்களை எல்லாம் சொல்கிறார் இந்த மாயையினால் ஜீவருக்கு ஏழு அவஸ்தைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி மாயையில் ஏழு நிலைகள் இருக்கிறது ஒன்று அறியாமை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஏழு அவஸ்தையை சொன்னார் அது பேர சொன்னார் முதல்ல அதுக்கு ஐம்பத்தொன்பதாம் பாடலில் விளக்கம் சொல்கிறார் அவர் பிரம்மமாம் மறந்த பேதமையே அஜ்ஞானம் பிரம்மத்தை மறந்தது தான் அஜானம் இல்லை காணோம் என்று பகருதல் ஆவரணம் மறந்தது அஜ்ஞானம் இல்லை இருந்தால் விளங்காதா சொல்லுவதற்கு காரணம் ஆவரணம் இல்லை என்பது பிரம்மமாம் தனம் மறந்தது அதில் வந்து அங்கே வந்து இருக்கு இல்லை விளங்கலைங்கிறத பற்றி பேசுறது இல்லை அதனால இதை பகருதல்ங்கிறதுக்கு ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் நான் வாயை திறந்து சொல்கிறான் பிரம்மம் கிடையாது இருந்ததுன்னா விளங்காதா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன ஆவரணம் தூக்கத்தில் முழுக்க முழுக்க வஸ்து தெரியாமல் இருந்தது முழிச்சதுக்கு பிறகு தூக்கத்தில் நாம் இருந்திருக்கோங்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்கப்படாதோ அது யோசிக்கிறது இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை தூக்கத்தில் ஒன்றும் கிடையாது இருந்தால் தெரியாதா அப்படிங்கிறான் அதுக்கு காரணம் என்னென்னா ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் ஆவரணம் நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என தோற்றம் தன்னை நன்றாக தரிப்படுத்திக்கிறதுக்கே அதுதான் வந்து விக்ஷேபம் தனிப்படுத்திக்கிறது உலகத்தை தனித்தனியாக பார்க்கறது இதெல்லாம் இருக்கே இதெல்லாம் தன்னை கர்த்தா என்றும் போக்தா என்றும் கருதி கொள்வது வந்து விக்ஷேபம் இது மூணும் பந்தத்துக்கு ஹேத்து தான் அஜானம் ஆவரணம் கர்த்தத்வம் புத்தி இதெல்லாம் பந்தத்துக்கு ஹேத்து அப்புறம் ஏதோ புண்ணியவசத்தினால குருக்கிட்ட போய் குரு வந்து பிரம்மன் இருக்கு அப்படின்னு சொல்ற குரவன் வாக்கியத்தால் தன்னை பரோக்ஷன் உபதேசிக்க சொல்ற போது புரியமா இருக்கு சம்சய விபரீத சந்தய விபரீதங்களோட கூடி இருக்கிறதுனால அதுக்கு பரோட்ச ஜஞானம்னு பேர் ஆக்சுவலாக அது அபரோக்ஷானந்தான் பரோட்ச ஜானத்துலேயே பரோட்ச ஜஞானம் அபரோக்ஷானங்கிறது மற்ற விஷயங்கள் விஷயத்தில் வேறு விதமாக இருக்கலாம் இப்போ வந்து மதுரையில் இப்படி ஒரு பொருள் வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அது வந்து என் வாக்கியம்தான் ஆனால் அவங்க நீங்கள் கண்ணால் நேரில் பார்க்கல நேரில் நான் தான் பார்த்துருக்கேன் அது உங்களுக்கு பரோட்ச ஞானமாக இருக்கலாம் அப்புறம் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா அது அபரோட்ச ஜானம் ஆகிடலாம் பரோட்சம்னா இந்திரியங்களுக்கு புலப்படாதது அபரோட்சம்னு சொன்னால் நன்றாக பிரத்யக்ஷத்து வேற பிரத்யட்ச சப்தத்துக்கும் அபரோக்ஷப்தத்துக்கும் பேதம் கிடையாது அது நல்லா புரிஞ்சுங்க பிரத்யக்ஷம்னு சொன்னாலும் சரி அபரோட்சம்னு சொன்னாலும் சரி ஒரே அர்த்தம் தான் புரியுறதில்ல அதே மாதிரி பிரத்யக்ஷத்துக்கு எதிர்ப்பதம் தான் பரோட்சம் பிரத்யக்ஷத்துக்கு எதிர்ப்பதம்தான் பரோட்சம் ஆனால் பிரத்யக்ஷத்துக்கு எதிர்ப்பதமாக பரோட்சம் இருந்தாலும் பிரத்யக்ஷத்துக்கே இன்னொரு சொல்லை என்னென்னு கேட்டால் அபரோக்ஷம் அதனால் குரு வந்து ஆத்மா வந்து பரோட்சமாக நம்ம பாஷையில் அழகாக சொல்லணும் சாமானிய அம்சம் அபரோக்ஷம் விசேஷ அம்சம் இருக்கே அந்த சம ஆதாரம் விசேஷ அம்சம் இருக்கே அ அது பரோட்சமாக இருக்கு ஆக்சுவலாக விசேஷஷஷம்சமும்பரோஷந்தான் அந்த விசேஷ அம்சத்தை அவர் சொல்கிற போதே சாமானிய அம்சத்தினுடைய விசேஷ அம்சத்தை தானே சொல்லின்னு இருக்கார் அது அபரோக்ஷமாக இருந்தாலும் சம்சய விபர்யத்தோடு இருக்கிறதுனால ஐயம் திரிவுகளோடு இருக்கிறதுனால அது பரோட்சம் மாதிரி இருக்கு அதனால் அது பரோட்சம்னு சா இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏன்னா இது பற்றி பெரிய விசாரங்கள்லாம் நிறைய பண்ணப்படுகிறது நான் நிறைய பேர் ஒரு உதாரணம் வச்சுன்ட்ருக்காங்க விஷம திருஷ்டாந்தா தப்பான ஒரு திருஷ்டாந்தம் வச்சுன்ட்ருக்காங்க இந்த விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா சர்க்கரையை பற்றி அறிந்திருப்பது பரோட்ச ஜானம் சர்க்கரையை சுவைப்பது அபரோக்ஷானம் அப்படின்னு சொல்லி ஒரு திருஷ்டாந்தம் ரொம்ப பிரசித்தமாக பாப்புலராக இருக்குது ரொம்ப பெரியவங்களாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆத்மாவை அறிந்து கொள்வது சாஸ்திரங்களின் வாயிலாக அறிந்து கொள்வது பரோட்ச ஜ்யானம் அனுபவபூர்வமாக அறிந்து கொள்வது என்பது அபரோக் சொல்லிவிடுறாங்க ஆனால் அது பொருந்தார் ஆத்ம விஷயத்தில் மாத்திரம் புரிந்தார் என்ன கேட்டா ஆத்மா எப்போவுமே நித்திய அபரோஷமா இருக்கு நான் என்பது எப்பொழுதுமே நமக்கு அபரோக்ஷமாக தான் இருக்கு அபரோக்ஷமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பற்றிய அறிவில் தான் நமக்கு பிரச்சனை இப்போ நமக்கு அபரோக்ஷ அனுபவம் இருக்குது அபரோக்ஷ அனுபவத்தை பற்றின ஞானம்தான் இல்லை இல்லை வேதாந்தம் வந்து உபதேசம் பண்ணுற போதே அபரோக்ஷானத்தை தான் கொடுக்கறது அபரோக்ஷானம் வந்து பிரதிபந்தத்தோடு இருக்கிறதுனால அது பரோட்சம் இவ பாதி பரோக்ஷம் மாதிரி தோன்றுகிறது அதனால தான் நிறைய பேர் உட்காந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க ஆத்மா அனுபவம் வரமாட்டேங்கிறது எப்படி உடம்பை நான் ஃபீல் பண்ணுறேனோ அப்படி ஆத்மாவை தனியாக நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க ஃபீல் பண்ணணுங்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் எது உடம்பை ஃபீல் பண்ணுறதோ அதுதான்ப்பா ஆத்மா எது உடம்ப ஃபீல் பண்ணுறதோ அதுதான்ப்பா ஆத்மா அந்த ஆத்மாவை நீ தனியாக ஃபீல் பண்ண முடியாது உடம்பு இருந்தால் தான் உடம்பை ஃபீல் பண்ணுற போது உடம்பை ஃபீல் பண்ணுற ஒரு வஸ்து இருக்குதுன்னு நீ புரிஞ்சுக்க முடியும் அதனால் ஆத்ம ஞானத்தின் போது உடம்பை ஃபீல் பண்ணத்தான் வேணும் உடல் உணர்ச்சியோடு இருந்தால் தான் உடம்பு நான் இல்லைங்கிற ஞானம் மதிப்புடையது இல்லை எனக்கு விஞ்ஞானம் வந்து இதான உடனே உடம்பு இருக்குன்னு ஒரு ஃபீலிங்கே இல்லை அது வேணா கொஞ்சம் நாளா நாளா நிஷ்டினால ஒரு இருக்கிற மாதிரியே இல்லாத மாதிரி ஒரு தோர்மையே தவிர அப்பவும் இருக்கும் அது வந்து பிரபலமாக இருக்க பலமா இருக்காம இருக்கலாமே தவிர அது விருத்தியோட பலத்தினால திரும்ப திரும்ப வேதாந்தமே படிச்சுட்டு இருக்கிறதுனால விற்த்திக்கு ஒரு ஸ்ட்ராங் வந்துடுமோ இல்லை அந்த விற்த்தி அகம் பிரம்மாஸ்திங்கிற அந்த ஆகா அந்த பிரம்மாக்கார விறத்தி இருக்கும் அது பலமாயிடும் ஏன்னா இதுலயே ஊறி இருக்கிறதுனால அந்த விற்த்தி ரொம்ப பலமாயிடும் அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் ஸ்தித பிரஜான்னு சொல்கிறோம் ஸ்தித பிரஜா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அந்த விறத்தி நல்லா ஸ்ட்ராங்காயிடுறதுனால உங்களுக்கு உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது எவ்வளோ புண்ணியசாலிகள் தெரியுமா அப்போ இதை வந்து திரும்ப திரும்ப திரும்ப இதே மனசுக்குள்ளே வச்சுக்கிறதுனால அந்த விற்பி பலம் ஆயிடும் அப்போ அந்த விற்பி பலமாயிடுறது வந்து வேணா அப்பரோஷ சொல்லிக்கலாம் ஆனால் வந்து குரு கொடுக்குற ஞானம் வந்து இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் குறவன் வாக்கியத்தால் இல்லை குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம் சொல்கிற போது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அது பரோட்ச ஜானம் போன்றதே தவிர அது உண்மையில் அபரோட்ச ஞானம் தான் அதனால் இந்த மாதிரி நினைக்கக்கூடாது நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பீப்புள் ஆன்மீகத்துக்குள்ள இன்னும் எனக்கு அந்த அனுபவம் வரலன்னு எத்தனை சன்னியாசிகள் சொல்லி கேட்டிருக்கேன் தெரியுமா அதுதான் பெரிய ட்ராஜடி பெரிய சோகமான கதை என்னென்னா வீட்டை திறந்து உள்ள எல்லாத்தையும் சொத்து பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ் நிறைய பணம் வசதி எல்லாத்தையும் திறந்து உண்மையிலேயே ஆசை இல்லாதவர்கள் கொஞ்சம் கூட உலக ஆசை அப்படிப்பட்டவர்களும் கூட இன்னும் எனக்கு அந்த அனுபவம் வரலே வரலேன்னு ஏங்குற போது பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கேயோ ஒரு பக்கம் சம்பிரதாயத்தில் தோஷம் இந்த டீச்சிங்கில் ப்ராப்பராக பண்ணாததுனால அவர் பாவம் ஏங்கின்னு இருக்கார் இன்னும் ஆனால் திருவள்ளூர் அதெல்லாம் அப்போவே தெரிஞ்சதும் சொல்லியிருக்காருன்னு தான் கரெக்டாக தெரியுது ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயனின்றே மெய்யுணர்வு இல்லாதவருக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார் திருவள்ளூர் நீ புலன்களை எல்லாம் அடக்கினாலும் கூட ஆத்ம ஜியானம் பெறவில்லை என்றால் அந்த புலனடக்கம் பயனற்றதுன்ட்டார் எவ்வளவு அழகான வார்த்தை வருங்க ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயனின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்கியங்களெல்லாம் பொறிகளை எல்லாம் அடக்கி தன் சன்னியாசியாயி துறவியாயி இருந்தாலும் நான் வேற இந்த சரீரம் வந்து என்னால் அறியப்படுற பொருள் நான் நித்தியசுத்த புத்த முக்துற ஞானம் புரிஞ்சாச்சு இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு தைரியம் வர வேண்டாமோ கன்விக்ஷன் வர வேண்டாமோ கடைசி வரைக்கும் நீங்கள் வேணால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்க்கலாம் படித்து முடித்தப்பறம் நீங்கள் எங்கேயா மகாத்மாக்களையெல்லாம் சந்திப்பீங்க அப்போ சில சமயம் அங்கங்கே தெரியுதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஐயோப்பா ஆகும் இவ்வளோ லைஃப் ஸ்டைலுக்கு வந்து இது ஒன்று ஒருத்தர் தொண்ணூற்றி ஒம்பது வயசு பெரியவர் சன்னியாசி ஆகிட்டார் எண்பது வயசுலேயே சன்னியாசம் ஆகிவிட்டார் தொண்ணூற்றொம்பது வயசு வருத்தத்தோடு ஒருத்தராக எங்கிட்ட சொல்கிறார் எனப்பா சொல்கிறார் என்னதில்லை என்றைக்குத்தான் நமக்கு ஜீவன் முக்தி கிடைக்குமோ தெரியலப்பா அப்படிங்கிறார் அப்படியே தூக்கி வரி போட்டு தொண்ணூற்றொம்பது வயசாச்சு பிராமணனாக பிறந்து வேதாந்தம் படித்து பிராமணனாக பிறந்து திரும்பவும் வேதாந்தம் படித்து இந்த ஃபீல்ட்லேயே இருந்து இன்னும் ஜீவன் முக்தி வர்ற எனக்கு இன்னும் சித்திக்க மாட்டேங்கிறதுன்னு சொன்னால் என்ன சொல்கிறது அது மாத்திரமில்லை ரொம்ப வருத்தப்படுறாரு நான் இவ்வளோ வருஷமாக இந்த துறையில் இருக்கேன் ஏங்குற எனக்கு அவரோட அந்த அத்தனை வருஷமா இருந்தால் அவருக்கு அந்த அந்த அது என்ன சொல்கிறது அந்த உண்மையை ஒத்துக்கிற குணத்தை அப்ரிஷியேட் பண்ண முடிஞ்சிது ஆனால் அதே சமயம் வருத்தமாகவும் இருந்தது உண்மையை ஒத்துக்கிறார் நான் இன்னும் நல்லா அந்த எனக்கு அந்த இது வரலைங்கிறத உண்மையை ஒத்துக்கிறார் ஆனால் அதே சமயம் இத்தனை வருஷம் இருந்து இந்த புரிஞ்சுக்க முடியாமல் போயிடுச்சிங்க மாயையோட மகிமையை நினச்சி பார்த்தா ரொம்ப பெரிய ட்ராஜினி புரியுறதில்லை அதனால் வந்து நிறைய பேரோட ஃபீல் நினச்சிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு தனிய அனுபவம்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆத்ம அனுபவங்கிறது ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டாங்க இப்போ நம்ம இப்படி சொல்கிறோம் இல்லை நீங்கள் சொன்னால் கூட ஏன்னா அவங்க அத்தனை வருஷமாக அப்படி நினச்சிட்டாங்களா நீங்கள் அதுக்கப்புறம் தயான் பரமார்த்தான் சொல்லி நீங்கள் ஒரிஜினல் கீ போட்டாலும் திறக்காது ஆகையினால புரிய வைக்கவே முடியாது அதனால் இந்த இந்த இடத்த இது எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க இந்த காண்டெக்ட் வந்து நான் இது ரொம்ப எம்ஃபொசைஸ் பண்ணி சொல்கிறது பழக்கம் அதனால் அபரோக்ஷானம்ங்கிறது குரு உபதேசிக்கிறபோதே புரியறது நீ அப்படின்னு சொல்கிற போது தத்துவம் அசிங்கிறது வர்த்தமான காலமாக அசிங்கிறது அது வந்து லட்டா லோட்டா அது வந்து விதினிங்காக என்னது க்ளீனாக தெரியறது லட்டுன்னு நம்ம பாஷையில் சொன்னேன் அது வர்த்தமான காலம் அசின்னு சொ தத்துவ தத்துவம் அபோது அது வர்த்தமான காலம் சொல்கிற போதே இது அப்போ பரோட்சத்தையாக சொல்லின்றிருக்கார் அவர் தத்துவம் பவிஷத்தின்னு சொல்கிறாரா தத்துத்துவம் ஆசீத்துன்னு சொல்கிறாரா தத்துவம் அசி நீ இப்போ இப்போவே நீ அதுவாக இருக்கின்னு அவர் டீச் பண்ணின்னு இருக்கார் அப்படி இருக்கிற போது நான் வந்து சொல்லிட்டார் அவருக்கு சொல்லிட்டார் அவருக்கு புரிஞ்சதும் சொல்லிட்டார் எனக்கு இன்னும் வரலை வரலேன்னு அனுபவத்தை எதிர்பார்த்து அறிவை உறுதிப்படுத்திக்கணுங்கிற விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க புரியுது முயற்சிகள் அறிவைத்தின் வாயிலாகவும் குருவின் வாயிலாகவும் பெற்றோமோ அந்த அறிவை உறுதிப்படுத்திக்கணுங்கிற விஷயத்தில் அவங்களுக்கு முயற்சி இருக்காது அனுபவத்தை பெற வேண்டும்ங்கிற விஷயத்துல தான் அவங்களுக்கு பிரயத்தனமே முயற்சி அதுவோ முயற்சி என்ன முயற்சி வீணான முயற்சி முடியாத முயற்சி அந்த முயற்சி ஒரு நாள் வெற்றி அடையாது முயற்சிப்பவனே அதுவாக இருப்பதால் ஒண்ணும் முடியாது அதனால அதுக்கு தான் வந்து ஒழுங்காக பாடம் கேட்கணும் பாடம் சொல்லணும் பாடம் ஒழுங்காக கேட்கணும் ரெண்டும் ஒழுங்காக அமையிறது இருக்கே ரொம்ப ரொம்ப துர்லபம் அதனால் குறவன் பாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோக்ஷானம் தன்னை தெரிஞ்சுக்கிறது பரோட்ச ஜானம்னா நீங்க என்ன போட்டுக்கணும் பிரதிபந்த சகித அபரோட்ச ஜானம் ஏவ பரோட்ச ஜானம் இது உச்சிய பிரதிபந்த சகித அபரோட்ச ஆத்மானமேவ பரோட்ச ஜானம் இவ பரோட்ச ஜானம் இது உச்சியத்தை புரியுது பிரதிபந்தத்தோட கூடியிருக்கிற பிரதிபந்தங்கிறது என்ன சம்சய விபரியய பிரதிபந்த சகித்த ஆத்மாவை பற்றிய அபரோ பிரதிபந்தத்தோடு கூடிய தடைகளோடு கூடிய ஐயம் திரிவுகளோடு கூடிய அபரோக்ஷானந்தான் ஆத்மாவை பற்றிய அபரோக்ஷானந்தான் பரோட்ச ஜஞானம் என்று பகரப்படுகிறது அப்படி போட்டுடணும் பா வந்தால் ப வந்துடணும் பரோட்ச ஜஞானம் என்று பகரப்படுகிறது தமிழ்நாட்டு பாணி சொல்கிறாங்க நிறைய பேர் தமிழ்நாடு மாதிரி எங்கேயும் கிடையாது எதெடுத்தாலும் இப்படி இப்படிலாம் அந்த மாதிரி ஸ்லோகன்லாம் போடுறது நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை அப்படி இந்த வார்த்தைகள்லாம் இப்படி போடுறோம் இல்லையா இது மாதிரி எல்லாம் இங்கிலீஷ்லேயும் உண்டு சம்ஸ்கிருத்திலையும் உண்டுனாலும் தமிழ் மாதிரி இல்லையா வேறு எதெடுத்தாலும் போட்டுவிடுவாங்க அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க ஏன்னா நம்ம மற்றதை பார்த்தா தான் நமக்கு தெரியும் இல்லை தன்னை குறிக்கொழல் பரோட்ச ஜஞானம் இப்போ புரிஞ்சு மாயையில் இப்போ நாலு அவஸ்தையை பார்த்துட்டோம் மூணு அவஸ்தை பந்த் அவஸ்தைன்னா ஞாபகம் வச்சுக்கணும் நிலை ஜாக்கிரதாவஸ்தன அவஸ்தை மாதிரி இல்லைது இது வந்து இது வந்து மாயையில் இருக்கக்கூடிய ஏழு நிலைகளாக சொல்லப்படுகிறது சரி அந்த இதெல்லாம் படிச்சிட்டோம் அடுத்த பாடம் இது படிக்கல இல்ல அறுபதாவது பாடல் தத்துவ விசாரம் செய்து சந்தேகமும் போய் அத்து அபரோஷானமாகும் கர்த்தனாம் ஜீவேதம் கழிவதே துக்கம் போதல் முக்தனாங் எல்லாம் செய்து முடிந்த உங்களுக்கே புரியும் தமிழ்லேயே தெளிவா புரிய தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் நீயே பிரம்மம் என்னும் மகா வாக்கியத்தால் பிரம்ம விசாரம் செய்து இந்த இடத்துல மரணத்தை சொல்ற முதல்ல குருவின் குரவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோக்ஷானம் குரு சொல்லிவிட்டார் நீதான் இந்த சர்வ ஜகத்துக்கும் காரணமான பிரம்மஸ்வரூபம் ஒரு ஒரு ஜீவனும் பிரம்மன் தான் ஜீவன் மாத்திரம் ஏன் பிரம்மன் இல்லாத வஸ்துக்களும் பிரம்மன் இது வந்து தெளிவாக புரியுறது வாக்கியத்தினால நமக்கு புரியுதுனால மனநம் பண்றோம் மனநத்துக்கு லட்சணம் என்ன தெரியுமோ ஸ்ரவணத்துக்கு லட்சணம் இருக்கு மனநத்துக்கு லட்சணம் இருக்கு நிதித்தியாசனத்துக்கு லட்சணம் இருக்கு நான் தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு கான்டெக்ட்ல சொல்லிதான் உபக்கிரமாதி ஷட்லிங்க ஷட்லிங்க ஷட்லிங்க பூர்வக வேதாந்தசாஸ்திர விசாரா ஸ்ரவணம் ஸ்ரவணம்னா என்ன உபக்கிரமம் உபசம்ஹாரம் அபியாசம் அபூர்வதா அர்த்தாபத்தி சொல்றோம் உபக்கிரமோபசம் அபியாசோ பூர்வதா பலம் அர்த்தவாதோபத்தி லிங்கம் தாத்பரிய நிர்ணயே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு உபக்கிரமம் அப்படின்னா தொடக்கம் இப்போ வந்து இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ரவணம்ங்கிறதுனுடைய லட்சணம் என்னென்னு கேட்டால் உபனிஷத்தை உபக்கிரமம் என்ன உபசம்ஹாரம் என்ன ஆரம்பம் என்ன முடிவு என்ன ஆரம்பத்தில் எந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கு முடிக்கிற போது எந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கு அப்புறம் எந்த விஷயம் வந்து திரும்ப திரும்ப வற்புறுத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வந்து இது என் இது இதை தவிர வேறு எதுனாலும் தெரிஞ்சிக்க முடியாத விஷயம் ஏதாவது இருக்கா அப்புறம் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்புறம் வந்து இது இது எந்த இடத்துல வந்து முக்கியமான விஷயத்தை எப்படி புகழ்ந்துருக்கு முக்கியமல்லாத விஷயத்தை எப்படி இகழ்ந்துருக்கு அப்புறம் வந்து இதுக்கெல்லாம் என்ன யுக்தி சொல்லியிருக்கு இதெல்லாம் நிறைய விஸ்தாரமாக நம்ம படிக்க வேண்டியிருக்கு அப்புறம் பார்ப்போம் ஆனால் நீங்கள் புரி புரிஞ்சுக்கணும்னா சிரவணம்னா கேட்கறதுன்னு அர்த்தம் இல்லை சிரவணம்னா காது கொடுத்து கேட்டுக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை ஸ்ரவணங்கிறதுக்கு வந்து வேதாந்தத்தோட தாத்பரியம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் சிரவணம் சிரவணம்னா சும்மா கதை கேட்குற மாதிரி இல்லை உபநிஷத்தினுடைய பரம தாத்பரியம் என்ன உபனிஷத்து என்ன சொல்வது நமக்கு மோக்ஷத்துக்கு ஹேத்துவான ஒரு ஞானத்தை உபனிஷத்து நமக்கு கொடுக்கறதுன்னு பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க அப்பன்னா உபநிஷத்தில் என்ன தான் சொல்லியிருக்கு பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கு பரம தாற்பயம் என்ன அப்படி தெரிஞ்சுக்கிறோமே அதுக்கு பேர் தான் ஓ அதுக்கு பேர் தான் ஸ்ரவணம்னு பேர் இந்த ஆறு விதமான க்ளூஸ் அதாவது தாத்பரிய நிர்ணயம் வித் சிக்ஸ் க்ளூஸ் ஆறு விதமான இந்த ஒரு அடையாளங்களை வைத்து கொண்டு சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறது அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு கன்சிஸ்டாக சமன்வயமாக முரண்பாடு இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் உணர முடியும் முரண்பாடற்ற உபனிஷதங்களில் கருத்துக்களை பார்க்குற போது ஏதோ முரண்பாடுகள் மாதிரி இருக்கும் அது அதை முறையாக படிக்கிற போது முரண்பாடுகள் இல்லைன்னு புரியும் அதுக்கப்புறம் தான் உபனிஷத்துலேயே பிரம்மசூத்திரத்திலே ஒரு அத்தியாயத்து பேர் சமன்வய பேர் சமன்வய அத்தியாயம் சமன்வயம்ங்கிறதே நாலா சூத்திரம் தத்துவ சமன்வயாத் அப்படின்னா பிரம்மத்தை பற்றி விடாம முரண்படாம வேத உபனிஷத் பேசி இருக்கிறதுனால பிரம்மன பிரம்மன் தான் இந்த ஜகத்துக்கு காரணம் அந்த பிரம்மன்தான் நம்மஸ்வரூபம் எனவே நம்மை விசாரிப்பது என்பதும் பிரம்மத்தை விசாரிப்பதும் ஒன்றுதான் ஆத்ம விசாரகா பிரம்ம விசாரா ஈக்குவலி சேம் ஆனால் பிரம் வேற மாதிரி தெரிகிறது அது வந்து உபநிஷத்துல எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு சமன்வயம்னு பேர் சமன்வயம்னா சமயக்கு அன்வேதி எல்லா இடத்துலையும் அது ஒழுங்காக சேர்றது இல்லை உபனிஷத்துல எல்லாம் சமன்வயமாக சொல்லப்படுற வஸ்து என்னது பிரம்மன் பிரம்மன் மாத்திரம் இல்லை அந்த பிரம்மன் ஆத்மான்னு வேற சொல்றது இந்த தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ தாபரிய நிர்ணயத்துக்கு தான் சிரவணம்னு பேரே தவிர சும்மா குரு சொல்றதும் கேட்டுக்கிறதுக்கு பேர் சிரவணம் இல்லை சிரவணம்னா உபனிஷத்தோட தாத்பரியத்தை நன்றாக புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் சிரவணம் மனநம்னா என்னன்னா அவர் சொல்லிவிட்டார் உபனிஷத்துன்னு சொல்லிவிடுத்து வாஸ்தவம் அது எப்படி நான் இருக்க முடியும் இது வந்து யுக்திக்கு இன்னும் பொருந்த மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி யுக்தி சிந்தனை பண்றது அதுக்கு பேர் அந்த வாக்கியத்தை யுக்திபூர்வமாக நிறைய சிந்திக்கிறதுக்கு பேர் மனனம்னு பேர் மனநம்னு சொன்னாலே யுக்திபூர்வக யுக்திபூர்வக சிந்தனம் மனநம் யுக்திபூர்வக சம்சய நிவர்த்தி மனநம் அதுதான் யுக்தி பூர்வமாக சம்சயத்தை நீக்கிறது எந்த ஒரு வாக்கியத்தை உபனிஷத்தெல்லாம் அந்த பரம தாற்பயமாக சொல்லக்கூடிய அந்த உபனிஷத் வாக்கியமும் என்னுடைய அனுபவமும் விரோதம் போல தோன்றுகிறது என்னுடைய அனுபவத்துக்கும் சாஸ்திரத்தினுடைய தாத்பரியத்துக்கும் ஏதோ ஒரு முரண்பாடு இருப்பது போல தெரிகிறது அந்த முரண்பாட்டு வந்து எனக்கு முரண்பாடுங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் வந்து அது எப்படி அது சொல்லுகிறது நீ பூரணங்கிறது நீ அபரிச்சின்னன்னு சொல்கிறது உனக்கு ஜென்மாவே இல்லைன்னு சொல்கிறது மரணமே இல்லைன்னு சொல்கிறது அதுவும் கர்மகாண்ட வாக்கியமோ நீ நிறைய ஜென்மா எடுத்துருக்கேன்னு சொல்கிறது உபனிஷத் வாக்கியமோ ஜென்மா கிடையாது மரணம் கிடையாதுங்கிறது கான்ட்ரடிக்ஷன்லாம் தோன்றுறது நமக்கு அது எந்த ஆங்கிளில் கர்மகாண்டாக அப்படி சொல்லித்து ஞான காண்டையும் சொல்லித்து பெரிய சந்தேகம் இல்லையாது உனக்கு நிறைய ஜென்மா இருக்குது உனக்கு கர்மாவெல்லாம் என்றைக்கு குறையதோ அன்றைக்கி தான் மோஷனுங்கிற மாதிரிலாம் பேசி வச்சுருந்தது அப்படி கர்மகாண்ட வாக்கியங்களுக்கும் ஞானகாண்ட வாக்கியங்களுக்கும் அஜகஜாந்திர வேதம் இருக்குது ஏற்கனவே ஏற்கனவே கர்மகாண்டமெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கான் அது வேறு ஒரு பக்கம் இருக்குது ஒன்றும் தெரியாதவளை பற்றி இப்போ பேச்சே கிடையாது ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கான் பல விஷயங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கான் உபரிஷத்து வந்து திடீர்னு வந்து நீ உனக்கு ஜென்மா கிடையாது மரணம் கிடையாது நீயும் பிரம்மனும் ஒன்று அப்படின்லாம் சொன்னால் எப்படி ஜீரணிக்க முடியும் அதை சரி அப்போ சாஸ்திர வாக்கியம் பொய்யா இருக்க முடியாது என்னுடைய சந்தேகத்தை நீக்கிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா சாஸ்திர வாக்கியத்தை யுக்தி பூர்வமாக நான் வந்து சிந்தனை பண்ணி யுக்தி பூர்வக சம்சய நிவிறி நிறைய யுக்திகளை எல்லாம் சொல்லி சொல்லி நிறைய லாஜிக் எல்லாம் சொல்லி சொல்லி நமக்கு வந்து ஸ்ட்ராங் அதுக்கு தான் சந்தேகம் தெளிதல் படலமே வரப்போகிறது சந்தேகம் தெளிதல் படலமே அதுக்கு தான் வரப்போகிறது வரப்போது அப்ப இந்த சந்தேக தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் தத்துவ விசாரம் செய்துங்கிறது வந்து வேதாந்தத்தை கேட்கறது ஸ்ரவணம் சகல சந்தேகமும் போய் அப்படிங்கிறது மனநத்த குறிக்கிறது அப்புறம் என்னன்னா விபரீத பாவனா நிவர்த்தியர்த்தம் நிதித்தியாசனம் கர்த்தவியம் விபரீத பாவனா நிவத்தியர்த்தம் விபரீத பாவனா நிவர்த்தியர்த்தம் நிதித்தியாசனம் கர்த்தவியம் விபரீத பாவனா என்னென்ன சந்தேகம்லாம் போயிடுது இருந்தாலும் ரொம்ப வருஷமாக ஊறி கிடக்கு இந்த வாசனை எண்ணம் இருக்கு நான் தனியாக இருக்கேன் நான் தான் தனியாக இருக்கேன் நான் நல்லா பண்ணுறேன் அவன் நல்லா பண்ணல இது சரியாக இருக்குது அது சரியாக இல்லை அது வந்து நிறைய ப்ராப்ளம் அது அதுக்கப்புறம் வந்து சமுதாயம் இப்படி இருக்கோ என்னவோ தெரியல சமுதாயம் முழுக்க மித்தியான்னு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து ப பழ பழையபடியும் வந்து இப்படிலாம் இருக்கேன் அப்படிலாம் இருக்கேன் வெளியில் சொல்லப்படாது உள்ளுக்குள்ளே ஆழமாக உலகத்தில் இருக்கிற குறையும் நிறையும் சத்தியம்னு நினச்சிட்டு இருக்கோமே அப்பவும் நம்மக்கிட்ட இருக்கிற குறை நிறைகளை உலகத்தில் இருக்கிற குறை நிறைகளை ரொம்ப பரம சத்தியம்னு நினச்சிட்டு விவகாரம் பண்ணுறோமே அதுதான் விபரீதம்னு பேர் ஆழமான மனசை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் விவகாரத்தில் பேசலாம் எல்லாம் பண்ணலாம் ஆழமான மனசை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் நாமன்னா குறை நிறை ஒன்றும் கிடையாது பிரம்மைவ சத்தியம் அஹம் பிரம்மாஸ்மி அவ்வளவுதான் குறையும் மாயை நிறையும் மாயை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அந்த ஒரு ஞானம் ஆழமாக மனசில் இருக்கிறதுக்குத்தான் அதுதான் ஸ்தித பிரஜான்னு பேர் நிஷ்டான்னு பேர் நிதராம் ஸ்திதி தான் நிஷ்டாங்கிற சப்தமாக இருக்கு ஸ்தா தாத்து தான் அது அதில் வந்து நீ உபசர்க்கம் வந்து நிதராம் ஸ்திதி நிலச்சி நிற்கிறது நிலச்சி நிற்கிறதுங்கிறது நீண்ட தியானம் பண்ணுறதுனால கீதையில் சொன்ன மாதிரி எப்படி காற்றில்லாத இடத்திலே வைக்கப்பட்ட தீபம் போல மனது ஆத்மாவையே தியானம் பண்ணி ஆறாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கு அதனால் என்னது ஆத்மசம்சம் மனிச்சிதபி சிந்தையேத் எதோயோ நஷ்டி மனசஞ்சலம் அதிரம் தோ நியமன ஆத்மன்யே வசம் நயேத் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லை எங்கெங்கெல்லாம் போறதோ அங்கிருந்தெல்லாம் எழுத்துமேத் புத்தியா திருத்தையா ஆத்மசம் மனிச்சி அப்படி அதுக்கு பேர் தான் நிதித்யாசனம்னு பேர் நிதித்தியாசனமும் பண்ணி நம்ம விவகாரமெல்லாம் தார்மிகமாகவும் இருக்க இருக்க என்ன ஆகிடும்னா நிஷ்டை சித்திச்சிடும் சந்தேகமே கிடையாது அவனுக்கு தான் சித்தகான்னு பேர் அதனால் அத்விதம் தானாதல் அபரோக்ஷானமாகும் தன்னை அத்வைதரூபமாக அத்வைத்த ஸ்வரூபமாக தானாதல்ன்னு விட்டார் ஆதல்னால் என்ன அர்த்தம் அதுவாகவே நான் இருக்கேன்னு புரிஞ்சுகிறது தானாதலுங்கிறது அர்த்தம் என்ன இந்த துவைதத்தை மித்தியான்னு புரிஞ்சு அத்வைதமே சத்தியம்னு புரிஞ்சு அந்த அத்வைத ஸ்வரூபமே நான் உணர்றது இருக்கே அதுக்கு தான் அபரோக்ஷானம்னு பேர் தானாதல் அபரோக்ஷானமாகும் கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல் தன்ன ஜீவனாகவும் பிறர்கள ஜீவ ஜீவபேதமெல்லாம் இருக்கே ஜீவ ஜீவேதம் அடிக்கடி சொல்றேனே ஜீவ ஜீவேதம் ஜீவ ஜடபேதம் ஜட ஜடபேதம் ஈஸ்வர ஜீவேதம் ஈஸ்வர ஜடபேதம் இந்த பஞ்சபேதமும் மித்தியா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதே துக்கம் போதல் துக்கம் நீங்குவது என்பதாக துக்கம் போகல் துக்க நிவர்த்தினா என்ன பேதபுத்தி நீங்கிறதுதான் துக்கம் போகிறது முக்தனாம் எல்லாம் செய்து முடித்தது ஆனந்த மாமி அப்புறம் என்னென்னா அப்பாடா அப்படிங்கிறோம் இல்லையா எல்லாம் போயிடுச்சு துக்க ஆனந்த பிராப்தியும் ஒரே நேரத்தில் நடக்கிறது இந்த அபிமானமும் போனது மாத்திரம் இல்லை ஒரே பரமானந்தம் அப்பா ஒரே சந்தோஷம் வேறு சாதாரணமாக துக்கம் நீங்கிறது தான் இருக்குமே தவிர துக்கம் ஆனந்த மாதிரி தோணும் சில சமயம் இங்கே துக்க வேற ஆனந்தம் வேறையா பிரித்து காட்டுறாரு துக்கம் போனது மாத்திரம் இல்லை ஒரே சந்தோஷம் அகம் விரக்ஷரேரிவான்னு உபனிஷன் சொல்கிற மாதிரி நான் இந்த ஊர்த பவித்ரோ வாஜினி வஸ்வீ ரொம்ப ப்ரௌடோட பேசுகிறான் ரொம்ப பெருமையோடு சொல்கிறான் இந்த சூரியனுக்கு சமானமாக இருக்கு என்னுடைய மகிமை அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான ஒரு கர்வம் கர்வத்தில் நியாயமான கர்வம் கொள்ள வேண்டிய கர்வம் இந்த கர்வத்தினால் யாருக்கும் இடைஞ்சலும் இல்லை இந்த கர்வம் என்னன்னா எனக்கு வேற ஒரு வஸ்து இல்லைங்கிற கர்வம் அது யார்கிட்ட போய் சொல்லிக்க முடியும் யார்கிட்ட போய் சொல்லிக்க முடியும் ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் எனக்கு வேற ஒரு பொருளும் இல்லையே எல்லாம் நான் தானே அப்படிங்கிற போது இந்த ஞானத்தை நான் பெற்றுட்டேங்கிறதுனால ஒரே ஆனந்தம் அதனால் எல்லாம் செய்து முடிந்தது ஆனந்தமாக ஞாபகம் இது மாயா இந்த ஆனந்தமும் மாயா மித்தியா அதனால் மாயின் ஏழாவஸ்தான் இது ஏழாவது அவஸ்தை என்னது ஆனந்தம் இந்த ஆனந்தமும் ஆனந்தமய கோஷத்துக்குள்ளே தான் அடக்கம் ஆனால் இந்த ஆனந்தத்தை பெற்றுட்டால் அப்புறம் வந்து அந்த ஆனந்தம் அதாவது நம்ம வந்து துன்பத்தில் இருந்தோம் ஆனந்தத்தை அடையணுங்கிற அந்த எண்ணமெல்லாம் போயிடுது மற்ற ஆனந்தத்தை அடைஞ்ச பிறகும் திரும்பவும் வேறு ஏதோ ஆனந்தம் அடையணுங்கிற எண்ணம் இருக்கும் இந்த ஆனந்தத்தில் என்ன ஆனந்தம்னா ஆனந்தத்தை அடைய வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுனால வந்து ஆனந்தம் நானே ஆனந்தமாக இருக்கிறேன் நான் ஆனந்தத்தை அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிந்து கொண்டதால் உண்டான ஆனந்தம் இது விற்தி ரூபம் அதனால் இந்த ஞானம் வந்ததுக்கு எல்லாம் செய்து முடித்ததுன்னுட்டார் பார் எல்லாம் செய்து முடித்தது ஆனந்தம் ஆமாம் இனிமேல் ஆனந்தத்துக்காக நான் ஒரு பிரயத்தனம் பண்ண வேண்டியது நான் இப்போ அடைஞ்சிருக்கிற ஆனந்தம் ஒப்பு உயர்வு அற்றது எது இந்த ஆனந்தமே இந்த ஞான ஆனந்தம் இருக்கே நான் நான் வந்து நித்தியசுத்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த ஸ்வரூபனாக இருக்கிறேன் என்கின்ற ஞ ஞான ஆனந்தமானது இதுவே இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது ஒப்பு உயர்வு அற்றதாக இருக்கிறது அவ்வளோதான் பாருங்க அடுத்தது படிப்போம் நான் இதெல்லாம் ஒன்றுமே பார்க்கலை பார்க்க முடியலை நான் இங்கே தான் உட்காந்து கிளாஸில் தான் உட்காந்து படிக்கிறேன் எல்லாமே அதனால் படித்தா இன்னும் சொல்லலாம் இருந்தாலும் கூட உங்கள் பிராரப்தம் என் பிராரப்தம் நான் சேர்ந்து இருக்குது ஏன்னா இந்த பிரார்த்தமே நல்லது தான் ஒன்றும் ஒன்று தோஷம் நல்லாத்தான் போறது பகவானோட கிருப்பையில் தத்துவ விசாரம் செய்து நீயே பிரம்மம் என்னும் மகா வாக்கியத்தால் பிரம்ம விசாரம் செய்து பிரம்ம விசாரம் செய்துன்னு பொட்டரும் எப்படி தத்துவ விசாரம் செய்துங்கிறதுக்கு அர்த்தம் என்ன பிரம்ம விசாரம் செய்து கீதையில வந்து நான் தத்துவங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன் நீங்க வேணா போய் பாருங்கோ பகவத்கீதை பாஷ்ய புக்கெல்லாம் வியாக்கியான புஸ்தெல்லாம் வச்சுருக்கீங்க சங்கர வியாக்கியானம் எல்லாம் அது போய் நல்லா நோட் பண்ணி எல்லாம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும் இடையிலடையில் பார்த்துட்டே இருக்கணும் அப்போ தான் இதெல்லாம் ஊறும் அப்படிலாம் ஊர்னதுனால தான் இப்போ சொல்ல முடியாது இப்போ திடீர்னு ஊற முடியாது அதனால் அதில் சொல்லியிருக்கு அதில் வந்து ரெண்டாவது அத்தியாயம் பதினாறாவது ஸ்லோகத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சங்கராச்சாரியார் அதாவது நாசதோ வித்தியதே பாவோ நாபாவோ வித்தியதே சதா உபயோரபி திருஷ்டோந்த ஸ்துவனயோ தத்வதர்சிபிஹி அந்த இடத்துல தத்வதரிசிபிஹின்னு வார்த்தை இருக்கு அந்த தத்துவங்கிற வார்த்தைக்கு சங்கராச்சாரியர் அங்கே அர்த்தம் அழகாக சொல்லியிருக்கார் தத்துவம்னா என்னன்னு தத்துங்கிறது சர்வநாம பதம் சர்வமும் பிரம்மம் அதை வந்து அதனுடைய சொரூபத்தை புரிஞ்சிருந்தவங்களுக்கு தத்துவதரிசிகள்னு பேரு அர்த்தம் சொல்கிறார் ரொம்ப அழகாக சொல்கிறார் நாம சர் ததி சர்வநாம சர்வஞ்ச பிரம்ம தஸ்யநாம தத்து அப்படி சொல்லுவார் தத்து இ சர்வநாமம் சர்வஞ்சபிரம்ம எல்லாம் பிரம்ம தசிய நாம தத்து அதுக்கு ஒரு பேரே தத்துனு பேர் அது எங்கே இருக்குண்ணா பதினாறாவது அத்தியாயத்தை கடைசியில் பாருன்ட்டார் ஓம் தத்சதி ஓம் தத்சதி நிர்தேஷா பிரம்மண ஸ்ரீவித ஸ்மிருதா அங்கே ஓம் தத்சதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கு அப்போ வந்து தத்துங்கிறதுக்கு அங்கே பிரம்மன்னு அர்த்தம் சொல்லியிருக்கு அந்த இடத்துல வீதியிலேயே வேற எங்கேயும் போகிறதில்லவர் இதே புஸ்தகத்தையும் பெறட்டு கொஞ்சம் தூரத்தில்ங்கிறார் அங்கே பாரு தத்துங்கிற சப்தத்துக்கு பிரம்மம்னு அர்த்தம் சொல்லியிருக்கு அது பிரம்மணஹா யாத்தாத்மியம் அது யாருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டதோ அவர்களுக்கு தத்துவ தரிசிகள்ன்னு பேருன்றார் ரொம்ப அழகான அர்த்தம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் இருக்கணும் ததித்தி சர்வநாம சர்வஞ்ச பிரம்ம வியாக்கியம் சர்வஞ்ச பிரம்ம தசியநாம தத் பிரம்மணாத்யம் அது யார் தரிசித்தார்களோ தே தத்வதரிசினா தைஹி தத்துவதரிசிபிஹி அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவார் அதனால் எதுக்கு சொல்கிறேன் தத்வவிச்சாரம் செய்துன்னு சொன்னால் பிரம்மவிச்சாரம் செய்துன்னு இந்த ஆசிரியர் அர்த்தம் சொல்கிறதுக்கு ஒரு ஆதாரம் நமக்கு தெரிஞ்சது ஒன்று இருக்குது பகவத்கீதையிலேன்னு பார்த்தோம் இல்லை நீயே பிரம்மம் என்னும் மகா வாக்கியத்தால் பிரம்ம விசாரம் செய்து நீயே பிரம்மம் என்னும் மகா வாக்கியத்தால் பிரம்ம விசாரம் செய்துன்னா என்ன ஆத்ம விசாரம் பிரம்ம விசாரம் ஒன்றுன்னு தெரியுது ஆத்மாவை மாத்திரம் விசாரம் பண்ணால் போகாது பிரம்மத்தையும் விசாரம் பண்ண ஏன்னா ஜகத்து என்ன மாத்திரம் அறிந்தால் போகிறாது ஜகத்துக்கு காரணமான பிரம்மத்தையும் அறிஞ்சுட்டா அதுவும் ஏன்னா அப்புறம் ஜகத் வேற எல்லாம் என்னுடைய என்னுடைய மேலே என்னுடைய போர்ஷனாக கற்பிக்கப்பட்டிருக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் போர்ஷன் கூட சொல்லப்படாது கற்பிக்கப்பட்டிருக்கு என் கற்பிக்கப்பட்டிருக்கு பிரம்ம விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் பிரமாண கதம் சகல சந்தேகங்களும் நீங்கி பார்த்தீங்களா இதுக்கு தான் இதை படிக்கிறோம் பிரமாணகத சம்சையாக பிரமேயகத சம்சையாக சந்தேகம் வந்து பிரமாத்தாவுக்கு தான் வருது பிரமாத்தாவுக்கு தம்பேரில் சந்தேகம் இருக்குமோ நான் இருக்கேனும் இல்லையோ ஒன்று வராது பிரமாத்தாவுக்கு பிரமாத்திரு சம்சயா பிரமாத்தனா பிரமாத்தாக்கிட்டத்துல அவனுக்கே சந்தேகம் நான் உண்மையிலே இருக்கேனா இல்லையா தூக்கத்தில் நான் இருக்கேனா இல்லையான்னு சந்தேகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை ஆராய்ச்சி பண்ண முடியாது ஜாக்கிரத வசதியில் தான் பண்ணணும் அதுக்கு வந்து பிரமாத்திருக்க சம்சயம்ங்கிறதெல்லாம் சொல்கிறதில்ல நாம் ஏன்னா பிரமாத்தாக்கிட்ட சந்தேகமே அவனை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கேங்கிறதுல சந்தேகம் இல்லை நான் பிரம்மனா இருக்கேங்கிற விஷயத்துல தான் சந்தேகம் நான் பிரம்மனா இருக்கேங்கிறது எது சொல்றது பிரமாணம் சொல்றது பிரமாணத்துல சந்தேகம் வந்ததுன்னா அதுக்கு பிரமாணகத்தை சம்சயம்னு நம்ம கண்ணுதான் ஒரு வேளை சரியில்லையோ நம்ம அப்படி சொல்லிக்கிறோம் இல்லையா அடிக்கடி வந்து எல்லாரும் இப்படி இருக்குங்கிறாங்க நமக்கு மாத்திரம்தான் இப்படி தெரியுதோ அவர் எல்லாரும் நல்லவருங்கிறாரு நான் ஒருத்தந்தான் வந்து அவரை சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் இது யாருடைய தோஷம் என் தோஷமா அவர் தோஷம் மற்றவங்க சரியாச்சும் மற்றவங்க சரியாக பார்க்கலையா இல்லை நான் சரியாக பார்க்கலையாண்ணா இல்லையா அப்போ வந்து இதுக்கு என்ன தோஷம் என்னென்ன பேர் என்ன பிரமாணகத்தை சம்சயான்னு பேர் பிரமாணத்துலேயும் சந்தேகம் வந்துவிடுத்து என் புத்தி என் புத்தி தான் எனக்கு என்னுடைய விச்சாரம் நான் பண் என்னுடைய கண்ணு என்னுடைய நான் சிந்திக்கிற முறை தான் அதுக்கு பிரமாணமாக இருக்குது அதுக்கு பேர் பிரமாண கதை பேர் அப்புறம் பிரமேயகத சம்சயா பிரமாணத்தினால் சொல்லப்படுற வஸ்து இருக்கே அப்படி ஒரு வஸ்து நிஜமாவே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிற அந்த பிரமேயத்தில் சம்சயம் ஆஹ் பிரமாணகத்தை பிரமேயகத்தை சக சந்தேக சந்தேகங்கள் இதுக்கெல்லாம் நிறையா டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு அதாவது அசம்பாவனான்னு பேர் அசம்பாவனான்னு சொன்னால் நானும் பிரம்மனும் ஒன்னாக இருக்க முடியாது அது சம்பவிக்க முடியாது அப்படிங்கறத நீக்கிறோமே பிரமாணகத சம்சயம் எதனால நீங்கிறது சிரவணத்தினால போறது பிரமேகதம் மரணத்தினால போறது பிரமாணகத சம்சயா பிரமேகத சம்சயா அத்துவிதம் தானாதல் அத்துவித பிரம்மே தானாதல் அபரோட்ச ஜானமாகும் அபரோட்ச ஜானமாகறதுக்கு என்ன சொல்றார் அபான ஆவரண நிவர்த்தகமான அபரோட்ச ஜானமாகும் இப்ப என்ன இருக்கு அசத்வ அசத்வாபாதகம் அசத்வ ஆவரண நிவர்த்தி எதுல பரோட்ச புரிஞ்சது இல்லையா பிரம்மம் இல்லை என்கிற மறைப்பு இருக்கே அது வந்து பரோட்ச ஜ்யானத்தினால போயிடுறது ஸ்ரவணத்தினால போயிடுறது பிரம்மம் விளங்குகிறது அப்படிங்கிறது வந்து விளங்காமல் இருக்கிறதுன்னு சொல்கிறோமோ இல்லையோ அது அபான ஆவரணம்னு பேர் அந்த அபான ஆவரண நிவர்த்தக ரூபமான அபரோட்சம்னு அழகாக சொல்கிறார் அப்போ அதில் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அசத்துவ ஆவரண நிவர்த்தகமான அப்படின்னு முதல்ல போட்டுக்கணும் சிரவணத்தினாலையும் மரணத்தினாலேயும் போயிடுறது அதனால அப அபரோக்ஷானமாம் அத்வைதம் தானாதன்கிறது நிதித்தியாசன் அபான ஆவரண நிவர்த்தகமான அபரோக்ஷானமாகும் கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே நான் கர்த்திருத்திரு கர்த்திரு போத்திரு அப்படின்னு தமிழில் போட்டிருக்கேன் கர்திரு போக்திரு என்னும் ஜீவத்வம் ஜீவத்வம் நல்லா கவனிக்க பாருங்கள் ஜீவத்வன் ஜீவத்தன்மை நீங்குவதே துக்கம் போகல் துக்க நிவர்த்தியாம் துக்கம் போகல் துக்க நிவர்த்தியாம் நிவர்த்தியாம் முக்தனாம் எல்லாம் செய்து முடிந்தது சகல துக்கங்களினின்றும் விடுபட்டவனாய் செய்யத்தக்கன அனைத்தும் செய்து அடையத்தக்கன அனைத்தும் அடைந்தன அடைந்தனன் என்னும் சந்தோஷமே அகம் கிருத்தகிருத்தியா நான் நிம்மதிக்காக செய்ய வேண்டியதை சரியாகச் செய்து விட்டேன் இனிமேல் நிம்மதிக்காக நான் யாதொரு பிரயத்தனமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிறைவு அதுக்கு பேர் தான் கிருதார்த்த புத்தி கிருத்தகிருத்திய புத்தி செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டேன் இனிமேல் வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும் இந்த பிறவியில் எதை செய்யணுமோ எந்த மோட்சத்துக்கு பிரய மோட்சத்தை அடையணுமோ அதை அடைந்து விட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கே அதுதான் வந்து ஆனந்தம் சந்தோஷமே ஆனந்தமாம் நிரங்குஷ திருப்தியாம் ஆனந்தமாம் அது வந்து என்ன சொல்ற நிரங்குஷ திருப்தியாம் என்ன அர்த்தம் அதாவது இனிமே திருப்தி வந்து போக இந்த திருப்தி இருக்கே இந்த திருப்தி இனிமேல் அடிக்கடி நினச்சிப்போ ஆஹா குருவோட மகிமையே மகிமே சாஸ்திரத்தோட பெருமையே பெருமை இறைவனுடைய இதே பெருமை அந்த திருப்தி ஒரு நாளும் போகாது மற்ற திருப்தி எல்லாம் போய்டு மற்ற திருப்தி எல்லாம் போய்டு அடை சாப்பிட்டோம்னா இன்னைக்கு அடை சாப்பிட்டோம் திருப்தி போயிடுச்சு முடிஞ்சது காலமரம் எழுந்தவுடனே நேற்றுக்கு அடை சாப்பிட்ட திருப்தி இன்னும் இருக்காண்ணா எப்படி இருக்கும் நேற்றுக்கு அடை சாப்பிட்ட திருப்தி எப்படிப்பா இன்னும் இருக்கும் இருக்காது மற்றதுலெல்லாம் வந்து திருப்தி இருக்கும் திருப்தி வரும் திருப்தி போகும் இதில் திருப்தி அப்படி இருக்கும் எப்போ நித்திய திருப்தீதையில் பார்த்துருக்கோம் தியா கர்மஃலாசங்கம் நித்திய திருப்தோ நிராசிர கர்மணியபிப் பிரவத்தோபி நிறங்குஷ திருப்தினா வித் டிஸ்டர்பு இல்லாமல் துக்கர் அதாவது அதிருப்தி சகிதமான திருப்தி இல்லை அதிருப்தி ரஹிதமான திருப்தி என்ன இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இப்படி இருக்கலாம் அப்படி சொல்லிகிட்டே இருப்போம் எப்போ இருந்தாலும் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லிகிட்டே இருக்கோமோ இல்லையா இருந்தால் கொஞ்சம் இந்த இவ்வளோலாம் டைம் இருக்குது இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்போம் இப்படி இருந்தால் இன்னும் திருப்தியாக இருக்கும் இப்படி இருந்தால் திருப்தியாக இருக்கும் சொல்லிகிட்டே இருக்கும் நிறைய விவகாரத்தில் இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது தப்பு கிடையாது நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா ஒரு தப் ஒரு குறைபாடு இருக்குது அந்த குறைபாட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அது தோஷம் கிடையாது ஆனால் அதிருப்தியோடு இருக்கக்கூடாது அதுதான் தோஷம் நம்ம வந்து இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அதில் நமக்கு திருப்தி நமக்கு கிடைக்காததில் அதிருப்தி தான் ஜாஸ்தி நல்லா யோசிச்சு பாருங்க கிடைச்சதில் திருப்தி எப்பவும் கம்மியாகவே இருக்கு அதான் கிடைச்சிருச்சே அவ்வளோதான் கிடைச்சதேன்னு சொல்லக்கூடாதோ கிடைச்சதேன்னு சொல்லக்கூடாதோ பெரிய விஷயம் இல்லையா அதுக்கு தான் ஞானமானது எப்போ கிடைச்சதில் வந்து திருப்தி அடையிலையோ இவன் வந்து என்னைக்கு திருப்தி அடைய போறான் மனுஷன் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் திருப்திக்கு வந்து நாம் திருப்தியிலிருந்து திருப்தியாகவே இருந்து நிரங்கஷ திருப்தியை பற்றின ஞானத்தை நிரங்க அதை ஆத்ம தத்துவத்தை பற்றின ஞானத்தை பெற்றுட்டோம்னா பிரச்சனையே இல்லை இந்த உலகத்தில் எதிலையா திருப்தி நமக்கு வரவா போகிறது குரு நமக்கு முழுக்க திருப்தியை கொடுத்துடா போகிறாரா நான் திருப்தியாக இருக்கக்கூடியவன் என்னுடைய ஸ்வரூபமே ஆனந்தம் நமக்கு எவ்வளோ படித்தாலும் திருப்தி வரப்போறதோ திருப்தி வரப்போறதில்லை வருமா படித்த அதிருப்தி வந்துருமா இப்படி வரும் இன்னும் படிக்காத நிறைய இருக்குது படிக்காத நிறைய இருக்குன்னு சொல்லணும்னா அபாவ பிரக்கிரியா இப்போ தெரியலையேன்னு அதிருப்தி இருக்குது இப்போ பாவப்பிரக்ரியாவை பற்றி பாவ பிரக்கிரியா அபாவ பிரக்கிரியான்னு விஷயம் வந்துருத்தோ இல்லையோ அதை பற்றி சரியாக சொல்ல மாட்டேங்கிறார் சொல்கிறாங்க அப்படி வேகா பேசுகிறாங்க கிழிவா சொல்லிடப்படாத பிரச்சனையை ஏன் மறைக்கிறாங்கன்னா அதிருப்தி மறைக்கணும்னு மறைக்கலை நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற நல்லதை வச்சுன்னு திருப்தியாக இருக்க தெரிய வேண்டாமோ பத்து ரூபாய் வச்சுன்னு எத்தனையோ பேர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பழகின்னு இருக்கான் பல கோடி ரூபாயை வச்சுன்னு அதிருப்தியோடு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டுருக்கான் உலகத்தில் என்ன சொல்கிறது செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு குமரகுரு பிரத சொல்லிருக்கார் செல்வம் என்பது நம்ம மனசில் இருக்கிற திருப்திக்குத்தான் அதுதான் உண்மையான தனம் நமக்கு வந்து எத்தனை இப்போ இப்போ இப்போ எனக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காரோ அதில் நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன் என்ன இனி கடவுள் எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ கொடுக்கட்டும் அதனால் கடவுளை நான் குறை சொல்ல மாட்டேன் குருவை சொல் மாட்டேன் என்னுடைய வினையை நான் நொந்துக்க மாட்டேன் என்ன என் வினையை நான் நொந்துக்க மாட்டேன் நான் திருப்தியாகவே இருக்கேன் இன்னும் பண்ணிப்பூவ் ஆகட்டாலும் திருப்தியா தான் இருப்பேன் இந்த மட்டும் கடவுள் கொடுத்தார்கள் உள்ளதே போதும் அப்படின்னு திருப்தி இதுதான் இந்த நிரங்குஷ திருப்தியாங்கிற சப்தம் இந்த அர்த்தத்தை சொல்ல வைக்கிறது என்ன அதனால கேட்ட உடனே நீங்க இப்படிலாம் பேசுறது எங்களுக்கு ஒரு அதிருப்தியா இருக்கு சொல்லுவவங்களே அடுத்தது அப்படித்தான் நீங்கள் இப்படி அடிக்கடி இப்படி சொல்கிறீங்களா அது வந்து எங்கள் குறைய அடிக்கடி சுட்டி காட்டுற மாதிரி இருக்குண்ணா குருவோட தர்மம் என்ன தர்மம் என்னன்னா தர்மமாக இருக்கலாம் இருந்தாலும் அதை கிளாஸில் சொல்ல வேண்டியதுங்க கிளாஸில் சொன்னால் வேற எங்கேயும் சொல்கிறது மற்ற நேரம் சொன்னால் ஆர்கியூமெண்ட்டு கிளாஸில் சொன்னால் ஆர்கியூமெண்ட்டு முடியாது கிளாஸில் சொன்னால் சிந்திப்பாங்கிற நம்பிக்கையில் சொல்கிறோம் அப்படி இருந்தால் குருவுக்கே திருப்தி வரல என்ன கிளாஸில் சொல்லி அவர் சொல்லி சொல்லி திருப்தி வர மாட்டேங்கிறது அதனால தான் தான் திருப்தியை பற்றி பேசிட்டு இருக்கார் புரிஞ்சுன்ற சரி அவளை தான் பாத்தில நிறைய பேருக்குரிய பெரிய மகா படா பட்டா பண்டிட்ஸு கூட திருப்தியே இல்லாமலை சரி நான் பிரம்மாயிருக்கிறேன் பிரம்மாய் இருக்கிறேன் என்னும் நான் பிரம்மனாய் பிரம்மமாய் இருக்கிறேன் என்னும் அபரோட்ச ஞானம் யாது அவரோட பாஷையை பாருங்க அது சகல அவத்தியாச அவித்யா சாலங்கட்கும் விரோதியாகலின் நான் பிரம்மத்தை அறிகிறேன் இல்லை என்னும் அஜானமும் பிரம்மம் இல்லை பானமாகவில்லை என்னும் ஆவரணமும் புண்ணிய பாவங்களை செய்கிற கர்த்தாவும் சுகதுக்கங்களை புசிக்கிற போக்தாவுமாகிய ஜீவன் ஆகிறேன் என்னும் பிராந்தியுமாகிய அவ் அவித்தியாசாலங்கள் அவித்தியா சாலங்களை நாசம் பண்ணால் நிற்கும் சாலம்னா அவத்தியாசம்னா அவித்தியிலிருந்து அப்படியே டெவலப் ஆறு உண்டாக கூடியது அதனால் நான் பிரம்மாய் இருக்கிறேன் என்னும் அபரோட்ச ஞானம் என்றால் என்னங்கிறதுக்கு விளக்கம் சொல்றார் யாது அப்படின்னு கேள்விக்குறிப்பிட்டிருக்கணும் ஆச்சரிய குறிப்பிட்டார் யாது அபரோட்ச ஞானம் என்னது அப்படின்னு கேட்டால் அது சகல அவித்யா சாலங்களுக்கும் விரோதியாகலன் அவித்யினுடைய எல்லா விதமான தொடர்ச்சி சாலம்னா தொடர்ச்சி உண்டாகிறது முதல்ல பிரம்மத்தை புரிஞ்சிக்காமல் இருக்கும் அஜ்ஞானம் அஜானத்தினால அவிவேகம் நான் வந்து ஆத்மா பிரம்மன்கிறத தெரிஞ்சுக்காதனால என்ன பண்ணுறேன் உடம்பு வேற நான் வேறேன்னு பிரித்து புரிஞ்சிக்க முடியாத அவிவேகம் வந்து விடுறது அஜ்யானத்தினால என்ன அவிவேகாக அவிவேகத்தினால என்ன வர்றதுன்னுட்டால் அபூர்ணத்துவம் அபூர்ணத்துவம்னா என்ன ஐ ஆம் லிமிட்டட் லிமிட்டட் படிப்பில் எனக்கு பூர்ணத்துவம் வரலை பதவியில் எனக்கு பூர்ணத்துவம் வரலை நானும் என்னெல்லாமோ பிரயத்தனம் பண்ணுறேன் பணத்தில் எனக்கு பூர்ணத்துவம் வரலை ஆரோக்கியத்தில் எனக்கு பூர்ணத்துவம் வரலை பூர்ணத்துவம்னா என்ன நிறைவே வரலை வேறு பாஷையில் திருப்தியை எடுத்து அதனால் அறியாமையினால் என்ன ஆகிறது நிறைய பேர் பகுத்தறிவுன்னு சொல்லியிருக்காங்க அதுவே தகராறு பகுத்தறிவுன்னு அவங்க எதை சொல்கிறாங்களோ அதுவே பகுத்தறிவு இல்லைன்னு அர்த்தம் பகுத்தறிவற்ற பகுத்தறிவு ஆகையினால அப்போ வந்து அறியாமை அறியாமையினுடைய விளைவு என்ன அவிவேகம் பகுத்தறிவு இன்மை நான் வேற ஆத்மா வேற உலகம் வேற சத்தியம் வேற மித்யா வேறேன்னு பிரிக்கிறது இல்லை இல்லை அது பேர் அவிவேகம்னு பேர் அவிவேகத்தினால என்னென்னா எப்போ பார்த்தாலும் கொறை கொறை கொறை கொறை கொறை கொறைமயம் குறைமயோயம் புருஷா ஸ்ரத்தாமயோயம் புருஷான்னு கீதை சொல்கிற மாதிரி குறைமயோயம் புருஷா நம்ம பாஷை அதனால் எப்போ பார்த்தாலும் எதுலேயாவது ஒரு குறைய சொல்லிக்கின்றேருக்கு யாராவது சொல்கிறாங்களே ஒரு குறை இருக்கு சுவாமி குறை ஒன்று இல்லையேங்குறதான் குறைன்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க எல்லா பிரம்மச்சாரிகளும் ஆரம்பத்தில் சொன்னாங்க அதனால் ஒரு குறையும் இல்லை சுவாமி ல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு வந்த புதுன்னு சொன்னாங்க எனக்கு அப்போவே தெரியும் இவங்களை மாறுவாங்கன்னு தெரியல போ போதும் ஆழம்பத்தில் பார்த்த உடனே எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் ரெண்டு தடவை சுவாமி வெளியூருக்கு போனால் தெரிஞ்சு போயிடும் அதனால குறை தெரியறதுக்கு எத்தனை நேரம் ஆகிட போயிருது போய் காலம்பரம் போயிட்டு சாயங்காலம் வரத்துக்குள்ள தெரிஞ்சு போய்டும் அதனால இது வந்து அறியாமையினால என்ன ஆகுதுன்னா குறை அபூர்ணத்துவம்னு பேர் அபூர்ணத்துவத்தினால என்னாகிறதுனா அபூர்ணத்துவத்தினால நமக்கு வந்து பற் அபூர்ணத்துவத்தினால் பூர்ணத்துவத்தை அடையணுங்கிற இச்சை வருது நான் வந்து குறைய நிறை பண்ணிக்கணும் குறைய சரி பண்ணிக்கணும் குறைய சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டாகிறது அபூர்ணத்துவத்தினால் என்ன சொல்லப்போனால் ஆசை உண்டாகிறது அபூர்ணத்துவத்தினால் ஆசை உண்டாகிறது ஆசையினால் என்ன உண்டாகிறதுன்னா ஆசையினால் கர்மா பிரவருத்தி உண்டாகுது ஆசைனால் பற்று உண்டாகிறது வெறுப்பு உண்டாகிறது ஆசையினுடைய விளைவு தான் அதெல்லாம் ஆசைப்பட்டதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கர்மாவை பண்ணி அதை அடைஞ்சு விடுறோம் பற்று வருது அடைய முடியாமல் போனால் கோபம் வருது வெறுப்பு வருது இதுக்கு பேர் என்னதுன்னா சம்சாரகான்னு பேர் துக்கத்தில் உழல்வதுன்னு பேர் அஜானத்தினால அவிவேகம் அவவேக்கத்தினால அபூர்ணத்வம் அபூர்ணத்துவத்தினால் ின ராகவேஷம் ராகத்வேஷஷத்தினால கர்மா கர்மாவனால ஜென்மா ஜென்மாவில் மேலும் கர்மா அதனால ஜென்மா இப்படியே புனரப்பி ஜனனம் புனரபி மரணம் சுத்தின்றே இருக்கும் என்னைக்கு இதுலேருந்து மேல்றதுன்னா அதனால என்ன சொல்றாருண்ணா அபரோக்ஷானந்தான் எல்லா விதமான அவித்யா சாலங்களுக்கும் விரோதி அறியாமையை அழிக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க எப்படி இந்த ராணி ஈய பிடிச்சிட்டா மற்றதெல்லாம் தானாக ஓடி போயிடும் ராணியை எடுத்து வேறு எதிலேயே அழைச்சுட்டா அதெல்லாம் போயிடும் அதே மாதிரி இந்த இந்த கரையாம பிடிக்கிறதுல அதில் ஒரு மெயின் இது இருக்குது மெயின் புழு ஒன்று இருக்குது வந்து நாம் இது பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் மெயினாக ஒன்று இருக்குது அதை எடுத்துட்டோம்னா மற்றெல்லாம் அழிவிடும் அது மாதிரி இந்த அஜ்ஞானம் போச்சுன்னா தான் மற்றதெல்லாம் போகும் அதுக்கு தான் அதுக்கு தான் நம்ம விசாரம் பண்ண வேண்டியிருக்கு நீங்கள் மற்றதெல்லாம் எவ்வளவு ஜப்பம் பண்ணாலும் பட்டந்து சாஸ்திரானி குருவந்து கர்மானி யஜந்து தேவானு பஜந்து தேவா நத்தி ந பஜதி ஜென்மசதேன முக்தி ந பஜதி ஜென்மசதேன அதனால அதுதான் எல்லாத்துக்கும் விரோதி அபரோக்ஷானந்தான் எல்லா அவித்தைக்கும் விரோதி அவித்தியினுடைய தொடர்ச்சிக்கெல்லாம் விரோதி அந்த இதை பாருங்க சால சப்தத்துக்கு என்ன இருக்குன்னு பாருங்க டிக்ஷனரி அப்புறம் அப்புறம் வந்து நான் பிரம்மத்தை அறிகிறேன் இல்லை என்னும் அஜானமும் பிரம்மம் இல்லை பானமாகவில்லை என்னும் ஆபரணமும் இது உங்களுக்கே புரிஞ்சிடும் புண்ணியபாவங்களை செய்கிற கர்த்தாவும் சுகதுக்கங்களை புஷிக்கிற போக்தாமாகிய ஜீவனாகிறேன் என்னும் பிராந்தியுமாகிய அவ்வித்யாசாலங்களை நாசம் பண்ணா நிற்கும் நாசம் பண்ணா நிற்கும்னா நாசம் பண்ணும் என்னிடத்து சரணமும் மரணமும் இல்லை சரணமன மரணமும் இல்லை சில சமயம் இந்த ஜாவை போடுற போட மாட்டேங்கிறார் என்னிடத்து ஜனன மரணமும் இல்லை சுகதுக்கங்கள் அற்பமும் இல்லை வேறே சம்சார தர்மம் எதுவும் இல்லை நான் ஜனனகிதனான கூட்டஸ்தனாகிறேன் என்னும் இவ் அனுபவம் சோக நிவத்தியாம் இதை பிராந்தி நாசம் என்றும் கூறுவர் நான் அத்வைத பிரம்மாயிருக்கிறேன் என்று சம்சயரகிதமாக சம்சயரகிதமாக தனது எப்போது உண்டாகிறதோ அப்போது தன்னிடத்து உண்டாகின்ற உண்டாகா நின்ற அர்த்தம் சந்தோஷத்தை நிரங்குஷ என்பர் இச்சப்தாவஸ்தைகளை விஸ்தாரமாக அறிய வேண்டின் பஞ்சதசியின் திருப்தி தீபத்தில் காண்க அடுத்த பாடலை நாளைக்கு பார்க்கலாம் ஓம் ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜன்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடீ போற்றி போற்றீ குருத்து மூதவி வோமவா திணாமூர் நம ஓம்ஷா ஹரி ஓ